அபீஸ் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று சகலூர் அதி அல்லாஹோங் அவர்கள் கூறியதாவது நாங்கள் நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களுடன் ஜும்மா தோடுவோம் அதன் பிறகே முற்பகல் தூக்கம் நிகழும்